உங்கள் ஆடைகளில் அதுதான் உங்களில் இறந்தவர்களுக்கு அதிலேயே கஃபன் அணிவியுங்கள் என்று நபிசல்லாக அவர்கள் கூறினார்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்